ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நமையிமவியாத்மனோல்புவன் கமண கஷைய ஜோஷிம் இந்த பார்வையை எந்த பார்வை இதுக்கு முன்னால் பார்த்தோமே அவர்களுக்கு தர்மாதர்ம விவேக்கம் கிடையாது சுத்தம் கிடையாது ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு கிடையாது பொய்பேசாமல் இருக்கிற தன்மை கிடையாது தன்ன மாதிரியே எல்லோரும் உலகத்தில் யாருமே நல்லவன் இல்லை அப்படின்னு நினைக்கிறது இந்த கடவுள் கிடையவே கிடையாது இந்த படைப்பு வெறும் காமத்தினால உண்டானதுதான் இப்படிப்பட்ட பார்வை இந்த பார்வை உடையதுனால அவஷ்டபியா சார்ந்து அர்த்தம் ஏதாம் திருஷ்டி அவஷ்டபிய இதுக்கு பேர் தான் மெட்டீரியலிசம்னு பேர் லோகாயத்திக சார்வாக்க சம்பந்தினி திருஷ்டி புத்தி அவஷ்டபிய ஆசிரித்திய இந்த பொருளியல் இந்த உலகந்தான் உண்மை இதுக்கு பிறகு வாழ்க்கை கிடையாது இதற்கு முன்பும் வாழ்க்கை இருந்ததில்லை உயிர் வேறு உடம்பு வேறுங்கிற கருத்தெல்லாம் பொய் அப்படிங்கிற எண்ணத்தோட நஷ்டாத்மானகா தங்களுடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறவர்கள் இப்போ இளமை இருக்கிற போது ரத்தம் பலமாக இருக்கிற போது இப்படியெல்லாம் பேசுவார்கள் உடம்புல வலிமை குன்றின பிறகு அதே கருத்தோடு இருக்கிறது உண்மையிலேயே முடியாது ஏன்னா தனக்கு மேலே ஒரு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறதுங்கிற சந்தேகம் வரத்தான் செய்யும் ஆஹா நஷ்டாத்மான வாழ்க்கையின் குறிக்கோளை சரியாக புரிந்து மனம் போன போக்கிலே தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்கள்னு அர்த்தம் தங்களை கெடுத்து கொண்டவர்கள் அது மாத்திரமல்ல தங்களை கெடுப்பது மாத்திரமில்லை ஸ்வயம் நஷ்ட பராநாசயத்தி அதனால் வரக்கூடிய தலைமுறைகளில் நிறைய இடைஞ்சல்கள் பண்ணுவார்கள் அல்ப ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள் பரந்த மனப்பான்மை இவர்களுக்கு வராது ஏதோ இப்போ மதம் இருந்தாலும் ஜாதிகள் இருந்தாலும் குலங்கள் பலவிதமான உட்பிரிவுகள் இருந்தாலும் எல்லோரிடத்திலும் மனிதநேயமும் ஆன்மநேயமும் உணர்வு நேயமும் இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன வேற்றுமை என்பது இயற்கையின் இயல்பு ஆனால் அந்த இயற்கையின் இயல்பை அறவழியிலே பயன்படுத்தி ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய அறநூல்கள் சாஸ்திரங்களுடைய உபதேசம் இதை அறகுறையா படிப்பார்கள் ஒழுங்காக படிக்காமல் புத்தி குறுகிய புத்தி பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மணி ஒருமுகப்பட்ட மனசோட படி அப்படின்னா படிக்க முடியாது அப்படியே மன அலபாய் ஆனால் பிறரை பற்றி பேசணும்னா ஒருமுகப்பட்ட மனசோட பேசுவான் ஆனால் ஒரு நல்ல உயர்ந்த விஷயத்தை திருக்குறளை ஔவையாருடைய நூல்கள் நீதி நூல்களெல்லாம் உட்காந்து பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து படிப்பா அப்படின்னு சொன்னால் படிக்க முடியாது அவ்வளவு தூரம் மன அளவாய் இதனால் என்ன பிரயோஜனன்னு வேற நினைப்பார்கள் எது உண்மையிலேயே மனதிற்கு அமைதியையும் பேரின்பத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்ததோ அதில் ஒன்றுமே இல்லாமல் இல்லைன்னு சொல்லி படிக்காமையே சொல்லுவார்கள் படித்து கடைப்பிடித்த பிறகு ஒரு பன்னெண்டு வருஷமாக கடைப்பிடித்ததுக்கு அப்புறம் சொன்னால் பரவாயில்லை அப்படி சொல்ல முடியாது உண்மையிலேயே கடைபிடித்தால் அவர்கள் அந்த கருத்தினுடைய உண்மையின் தன்மையை உணர்ந்து விடுவார்கள் அதனால படிக்காம கடைபிடிக்காம கடைப்பிடிக்கிறவர்களையும் படிப்பவர்களையும் பரிகாசம் செய்து கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள்தான் உலகத்தையே திருத்தப் போற மாதிரியும் மற்றவர்களெல்லாம் சமூகத்துக்கு பயனில்லாதவர்களாகவும் அவர்கள் கருதி உக்ரகர்மானி ஜகதா கஷயாய அகிதாக பிரபவந்தி உக்ரகர்மான கொடுஞ்செயலை புரியறது மனிதனை கொல்றது குண்டு வச்சு சமூகத்துக்கு கெடுதலெல்லாம் பண்ணுறது பிற மதங்களை இழிவாக பேசுறது தாழ்த்தி மட்டம் தட்டுறது இந்த மத செய்யறது இதெல்லாமே இது தானே பிறரை மத தீவிரவாதம் தான் இந்த காலத்தில் அது தேவையில்லை ஏற்கனவே ஒரு ஒழுங்காக கட்டுப்பாடோடு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வாழ்க்கையை போய் ஏன் மாற்றணும் எங்கேயோ அந்த மாதிரி நாகரீகம் தெரியாதவர்கள் இருந்தாங்கன்னா அங்கே போய் கற்றுக் கொடுக்கலாம் ஏற்கனவே நாகரீகங்கள் பழக்க வழக்கங்கள் சிறந்து விளங்குகின்ற ஒரு இடத்துல போய் ஏன் செய்யணும் உண்மையான ஒரு மதம் என்னவென்று சித்மகானந்த சுவாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் இன்றைய தினசரி தியானத்தில் நல்ல பண்புகளை கடைபிடிக்கின்றவன் எந்த சமயத்தை சாராதவனாக இருந்தாலும் அவன் உண்மையான சமயப்பற்று உடையவன் நற்பண்புகளை கடைபிடிக்காவிட்டால் அவன் எந்த சமயத்திலே இருந்தாலும் அவன் உண்மையிலேயே அந்த சமயப்பற்று உடையவன் அல்ல என்று சமயப்பற்றை பற்றி இன்றைய தினசரி தியானத்திலே சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் எனவே உக்ரகர்மான பவந்தி கொடும் செயலை புரிகின்றவர்களாக ஜகத்தாகா உலக மக்களுக்கு அகிதாகா நன்மையை செய்யாமல் எப்பொழுதும் எப்படியெல்லாம் தீமை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ஷயாய மக்களை அழிப்பதற்கு பிரபவந்தி முற்றிலும் ஈடுபடுகிறார்கள் ஓயாது செயல் புரிகிறார்கள் பிரகரிஷேண பவந்தி அதே எண்ணத்தோட செயலோடு இருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய மனநிலை மாற வேண்டும் என்று நாம் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்வோம் சிறிது காலம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் நல்ல குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் அசுர குணங்களை மனதிலே பதிவதற்காக உபதேசம் செய்கிறார் எது செரி என்பதும் எது செரி இல்லை என்பதும் கல்வியின் இரண்டு அம்சங்கள் ஆகவே தெய்வீக குணத்தையும் அசுர குணத்தையும் பகுத்தறிந்து அசுர குணங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு தெய்வீக குணங்களை வளர்த்து வருங்கால தலைமுறையினரை தெய்வமாக ஆக்குகின்ற உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அருள் புரியட்டும் ஏதாம் திருஷ்டி அபஷ்ட நஷ்டாத்மனோல்புத்தையுகிரமாணாய ஜகத்தோஹிதா